ிாத்தய தோத்திரவேற்றைக்கணையமுதிரா கிருஷ்ணா நம யோயோம் தனையார்ச்சி தியா தாமே விதா பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் சகாம பக்தர்களையும் நிஷ்காம பக்தர்களையும் ஒப்பிட்டு பேசுகிறார் அப்படின்னு ஏற்கனவே சொன்னேன் இருபதாவது ஸ்லோகத்தில் பார்த்தோம் அந்தந்த ஆசைகளுக்காக வசப்பட்டவர்கள் உண்மையான ஆனந்தம்னா என்ன எதனால் உண்மையான ஆனந்தம் கிடைக்கும் ஆண்டவனுடைய ஸ்வரூபமே ஆனந்தம் ஆத்மாவனுடைய ஸ்வரூபமே ஆனந்தம்ங்கிற அந்த ஞானத்தை இழந்து உலக பொருள்களையும் மண்ணிலும் பெண்ணிலும் பொண்ணிலும் அந்த இன்பத்தை விரும்பி அதை கொடுக்கக்கூடிய தேவதைகளெல்லாம் பூஜை பண்ணுகிறார்கள் அதற்குரிய நியமங்களைன்னு பார்த்தோம் இங்கே பகவான் ஒரு அழகான விஷயத்தை சொல்கிறார் யஹா யஹானா யார் யார் யாம் யாம் தனும் வடிவத்தை இந்திரன் சந்திரன் நவகிரகங்கள்லாம் இருக்குது எத்தனையோ தெய்வங்களையெல்லாம் ஜனங்கள் எத்தனையோ விதமான பிரார்த்தனைகளால் நம்பிக்கையோடு பூஜை பண்ணுகிறார்கள் பக்தா யஹா யஹா பக்தா எந்தெந்த பக்தன் யாம் யாம் தனும் எந்தெந்த தெய்வ வடிவத்தை ஸ்ரத்தையா அர்ச்சித்தும் ஆழ்ந்த நம்பிக்கையோடு வழிபடுவதற்கு ஆசைப்பட்டு அந்த ஆசையின் விளைவாகிய செயலை அவன் செய்கிறான் அந்த செயலுக்கு பலனை கொடுக்குறாராம் பகவான் அதை இந்த ஸ்லோகத்திலே அடுத்த ஸ்லோகத்துலேயும் சொல்கிறார் ஸ்ரத்தையா அர்ச்சிதம் இந்த ஸ்ரத்தையாங்கிறது ரொம்ப முக்கியம் ரொம்ப நம்பிக்கையோடு விநாயகரை நம்ம பூஜை பண்ணினா நிச்சயமாக நம்முடைய விக்னங்களை அவர் போக்குவார் ஆஞ்சநேயரை பூஜை பண்ணினா அவர் நமக்கு எத்தனையோ விதமான நல்ல விஷயங்களை எல்லாம் செஞ்சு கொடுப்பார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு தானே அந்தந்த வடிவத்தை வணங்குறோம் அது ஒன்றும் தவறு இல்லை அதை பகவான் ஏற்றுக்கொள்கிறார் தசிய தசிய பக்தசியன்னு படிக்கணும் அந்தந்த பக்தனுடைய எந்தெந்த பக்தன் எந்தெந்த வடிவத்திலே இறைவனை நம்பிக்கையோடு பூஜை பண்ண விரும்பி பூஜை செய்கிறானோ அந்தந்த பக்தனுடைய ஸ்ரத்தாம் தாம் ஸ்ரத்தாம் அந்த நம்பிக்கையை அகம் அச்சலாம் விததாமி அச்சலாமேவ விததாமி அப்படி படிக்கணும் அகம்னா நான் தாம் ஸ்ரத்தாம் அந்த ஸ்ரத்தையை அச்சலாம் விததாமி நான் அதை வந்து நிலையாக அந்த நம்பிக்கையை வீண் போகாமல் பார்த்துக்கிறேங்கிற இதுக்கு அடுத்த ஸ்லோகத்தில் அதுக்கான விளக்கம் வரப்போகிறது காலப்போக்கில் அவன் உண்மையான இறைவனுடைய தன்மை என்னங்கிறத புரிஞ்சுக்கத்தான் போகிறான் பொண்ணுக்காகவும் பொருளுக்காகவும் போகத்துக்காகவும் இறைவனை வழிபடுறதுங்கிறது தாழ்ந்த பக்தி உண்மையான பக்தி என்னன்னு கேட்டால் இறைவனே இன்ப வடிவினன்னு சொல்லி பக்தியே நமக்கு ஒரு ஆனந்தம் அப்படிங்கிற எண்ணத்தோடு வழிபடுற தன்மையை கொடுத்துடுவார் பகவான் ஆனால் இங்கே என்ன சொல்கிறார் ஆரம்பத்தில் அப்படித்தான் பலனை விரும்பித்தான் ஜனங்கள் பக்தி பண்ணுவார்கள் அதை ஏற்றுக்கொள்கிறார் பகவான் அது நியாயமானது தான் ஆனால் அந்த ஸ்ரத்தையை அசையாமல் பண்ணுற சக்தி எங்கிட்டருந்து தான் வருதுங்கிற அது எப்படி கொடுக்குறாருங்கிறது அடுத்த ஸ்லோகத்தில் பார்க்க போகிறோம் ஆ இந்த ஸ்லோகத்தினுடைய விஷயம் தெளிவாக புரிஞ்சுக்கணும் எந்தெந்த பக்தன் எந்தெந்த வடிவத்தை நம்பிக்கையோடு பூஜை பண்ணுகிறானோ அந்தந்த பக்தனுக்கு இருக்கக்கூடிய அந்த ஸ்ரத்தையை நான் அசையாததாக ஆக்குகிறேன் அது எப்படி அசையாததாக ஆக்குகிறேன் அப்படிங்கறத அடுத்த ஸ்லோகத்தில் விளக்கி சொல்ல போறார் நாளைக்கு படிப்போம் எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் ஹரி ஓம் தேனி வேதபுரி ஸ்ரீ சுவாமி ஓம்காரானந்தர் அவர்களுடைய கற்பவே கற்போம் என்ற தலைப்பிலான அருள் உரைகள்